அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதுவரை நாம் பார்த்த விருந்தோம்பல் அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்தி கொள்ளுகிறோம் ஆறாவது குரட்பா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினவான் இந்த ஆறாவது குரட்பா தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு இவன் விருந்தாளியாக இருப்பான் என்பதை நமக்கு அழகாக சொல்லிற்று ஏழாவது குரட்பா இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் மனுஷிய யம் எனப்படும் விருந்தோம்பலின் பயனை இத்தகைய அளவு என்று ஓர் அளவுபடுத்தி கூற இயலாது அந்த பயனானது அந்த விருந்தினருடைய தகுதியையும் விருந்தளிக்கின்றவனுடைய மனப்பான்மையையும் சார்ந்திருக்கிறது ஏழாவது குரட்பாக விருந்தோம்பலின் பயனை அறுதியிட்டு கூற முடியாது அது பெறுபவரின் தகுதியையும் வழங்குபவரின் தன்மையையும் பொறுத்தது என்றே உணர்த்தியிருக்கிறது எட்டாவது குரட்பா பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் நிலையில்லாத பொருள்களை கொண்டு விருந்தினரை உபசரித்து வேள்வி பயனை அடைய விருப்பமில்லாத அறிவிலிகள் அந்த நிலையில்லாத பொருளை வருந்திப் பாதுகாத்து பிறகு காலப்போக்கில் அந்த பொருளை இழந்துவிட்டு இப்போது நாங்கள் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் பற்றுக்கோடும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம் எங்களை காப்பதற்கு மனிதர்களும் இல்லை தெய்வ சக்தியும் எங்களுக்கு துணை புரியவில்லை என்று பின்னிறக்கம் கொண்டு வருத்தப்படுவார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் ஒன்பதாவது குரட்பா உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு என்றார் பொருளை படைத்திருக்கும் காலத்தில் வறுமை எனப்படுவது என்னவென்றால் விருந்தினரை போற்றி வழிபடுதலை விரும்பாமல் இகழ்கின்ற அறியாமையே ஆகும் என்றார் அது அறிவிலிகளிடம்தான் இருக்கிறது எட்டு ஒன்பது குரட்பாக்களில் விருந்தோம்பலை செய்யாமையால் வரும் குறைபாடு குற்றம் உணர்த்தப்பட்டது பத்தாவது குரட்பா மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அனிச்சமலரானது முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் தன்மையுடையது அதுபோல விருப்பமில்லாத மனதோடு விருந்தினரை பார்த்தால் அவர்களுடைய மனமும் முகமும் வாடிவிடும் வருந்தும் இந்த பத்தாவது குரட்பா விருந்தோம்பலுக்கு இன்முகம் இன்றி அமையாதது என்பதை நமக்கு நன்கு புரிய வைத்தது இந்த அதிகாரத்தின் தொகை பொருள் என்ன முதல் குரல் விருந்தினரை பேணுவதே இல்வாழ்வின் திருந்திய பயன் இரண்டு விருந்தினரை உண்ண வைத்து உண்ணுவதே பெருந்தகைமையாம் மூன்று அதனால் வாழ்வு வளமாய் வரும் நான்கு திருமகள் பெருமகிழ்வு கொள்வாள் ஐந்து நிலம் தானாகவே நீண்டு விளையும் 6. விண்ணோரும் விளைந்து பேணுவார் 7. நல்ல விருந்தை பேணின் நலம் பல பெருகும் எட்டு வந்த விருந்தை ஓம்பாவழி அந்த வாழ்வு பாழாம் ஒன்பது செல்வம் இருந்தாலும் விருந்தோம்பில்லை என்றால் அவன் சீரழிந்து வருந்துவான் பத்து விருந்தை முகமலர்ந்து நோக்கி அகம் பேணுக